நீங்கள் இதுவரை கேட்டு இன்புற்று நெஞ்சுக்குள்ளே நெருப்பு மூட்டிய கவிஞர்களான புதுவை இரத்தினதுரை நாவண்ணன் வீரா துளசி மனோன்மணி நடராசா ஆகியோர் எழுத ஈழத்தின் புகழ்பூத்த இசையமைப்பாளரும் வார்த்தைகளை வளைத்து இசைப்பூசுவதில் வல்லவரும் பாடல்களின் உணர்வுகளை உணர்ந்து மாயா ராகங்களினால் அதிசயம் நிகழ்த்துவவருமான இசைவானர் கண்ணன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார் தம் குரல் வளத்தால் கேட்பவரை வசப்படுத்தும் தமிழீழத்தின் தலைசிறந்த பாடகர்களான எஸ் ஜி சாந்தன் ஜெயசுகுமார் திருமதிச்சந்திரன் நிரோஜன் திவாகர் வசீகரன் ரோபர்ட் மணிமொழி ஜெயபாரதி திவ்யாஞ்சலி ஆகியோர் பாடல்களை பாட பாடல்களின் வெற்றிக்கு பலமளித்து அணிசை கலைஞர்களாக பணிபுரிந்தோர் கீபோர்ட் முரளி வயலின் சு கோபிதாஸ் ஆ ஜெயராமன் தவேலா சதா வியல்மாரன் தர்சன் விருதன்கம் கெஞ்சிரா பரை பேட் தர்சன் கிட்டார் பாப்பா பேஸ்கிட்டார் மெண்டலின் பாப்பா இளைய இசையமைப்பாளரும் ஒலிப்பதிவாளருமான முரளி சப்தமி கலைக்கூடத்தில் இப்பாடல்களை ஒலிப்பதிவு செய்து வடிவமைத்துள்ளார் விடுதலை புலிகளின் கடற்புலிகளின் வெளியீடான கடற்கரும்புலிகள் பாகம் எட்டு என்ற இந்த ஒலிப்பேளையை நிதர்சன நிறுவனத்தின் தர்மேந்திர கலையகத்தினராகிய நாங்கள் உருவாக்கி வெளியிடுவதில் பெரும் மகிழ்வும் பேருவகையும் அடைகின்றோம் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றோம்